ஒப்பதிவுடாவுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகள் வடைகின்றோம் எங்கள் தேசத்தின் எல்லைகளை தீண்டும் வேகத்தோடு மூசுகின்ற அலைகளின் வீர வரிகள் காற்றிலே விரிந்து கம்பீரமான நாத அலைகளாக உங்கள் காதொலிக்க காத்திருக்கின்றன ஆழ்கடலில் மூழ்கியெடுத்த நல்முத்துக்களாக மெட்டுக்கட்டிய பாடல்கள் இங்கே தொடுக்கப்பட்டுள்ளன காலம் நமக்கு தந்த கரிகாலனின் விளிகளின் ஒளியிலும் விடுகின்ற மூச்சிலும் சிலித்தெழுந்திய தேசத்தின் புல்லுக்கூட போர்க்கோலம் கொண்டு புதிய வரணி ஒன்றுக்கு கருப்பொருளாகும் காலம் விடுதலை தேடி வீசியடிக்கும் மலைகளின் வேகத்தை வரிகளாக வடித்துக் கொடுத்த பாடலாசிரியர்களுக்கும் பாடல் வரிகளை இசை மெட்டுக்களாக இழைத்தெடுத்து மிக துல்லியமாக ஒலிப்பதிவு செய்து தவிய தமிழீழ இசைக்குழுவினருக்கும் இசை மெட்டுக்களுடன் வரிகளுக்கு உயிர் கொடுத்த பாடகர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள் எழு எழுதி எழுந்து நடக்கும் தமிழர் சேனையின் பாதச்சுவடுகளாகவே அலைகளின் வரிகள் ஆர்ப்பரிக்கின்றன புலிகளின் தாகம் தமிழீழ தாயே